وأشهد أن نبينا وإمامنا وسيدنا محمدا عبده ورسوله وصفيه وخليله وأمينه ألا وحيه ومبلغ الناس شرعا ما ترك خيرا إلا دل الأمة عليه ولا شرا إلا حذرها منه فصلوات الله تعالى وسلامه عليه وعلى آله تعالى وصحبه واهلي بيته اجمعين اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل الحمد لله وسلاما على عباد الذي استقاموا اللَّهُ خَيْرٌ أَمَّا أم يُشْرِكُونَ آمَنْتُ بِاللَّهِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالنَّبِيُّ مُوسَى الْعَشْرِي رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهُ عَنِ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَنَّهُ قَالَ انما من اجلال الله اكرام ذي الشيبه المسلم وحامل القران غير الغالف فيه والجافي عنه واكرام ذي السلطان المقسط كما قال عليه الصلاه والسلام رواه ابو داوود وصلى الله على صلى الله عليه وسلم في حديث فوالذي نفسي بيده لو ان احدكم انفق مثل احد ما ادرك ولا رواه او قال والسلام அன்பாளிய அல்லாவின் திருநாமம் கொண்டத்தை ஆரம்பம் செய்கிறோம் எங்கள் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் கண்மணியான முகமது அவர்கள் மீது அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபோன்கள் இமாம்கள் நல்லவர்கள் அல்லாவுடைய கட்டளை மேல மதித்து அல்லாவுடைய மாளிகையிலே கடமையான ஜுமாவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற அல்லாவுடைய நல்லடியார்கள அல்லாஹா உள்ளால் உள்ளபடி பயந்து தக்குவா செய்தரும் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவறு நடந்து கொள்ளும்படியும் முதலாவது அற்பு அடியான எனக்கும் என்னை தேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மோமிங்களான உங்களுக்கும்ிக்கு அல்லாவுடைய நல்லடியார்கள இங்கள காலம் குறுகிய ஒரு நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் நேரடியாகவே நம்முடைய உடையத்துக்கு வந்து விடுவோம் நம்மளுடைய ஒன்புத்திலே அல்லா அபுல் திருமறையிலே அல்லாவுடைய சொல்லுங்கள் தேர்ந்தோ கண்ணியானோ அந்த நல்லடியார்கள்த்தும்பாவதாகு என்று நபிய சொல்லுங்கள் என்றுகத்தை பார்த்து நமக்கு அழகான ஒரு வார்த்தையை கட்டித்தான் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவுடைய தாந்தி அல்லாவுடைய ரஹமத்து அல்லாவுடைய கண்ணியம் இவைகள் எல்லாம் யார் நல்லவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ பிரபு ஆலமின் மூலமாக சொல்லப்பட்டார்களோ அவர்கள் மூலமாக கட்டுத்தரப்பட்டிருக்கிறது குணரத்தை அல்லாவுடைய வல்லமைகளை நாம் பார்த்து பார்த்து ஈவானை நாம் அதிகரித்துக் கொள்கிறோம் ஜலாலியா என்கிற அல்லாவுடைய அந்த மேலான தன்மை இருக்காது அல்லவா நாயகம் இல்லா கண்ணியம் அல்லாவுடைய சுபாசோபனம் அல்லாவுடைய மதிப்பு அல்லாவுடைய சிறப்பு இவைகள் உலகத்துக்கு யாருக்கும் கொடுக்கப்பட்டு இல்லை ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாவுடைய மேலாண் உபகம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் உலகத்திலே சமூகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம் பெரிய மனிதர்கள் இருப்பார்களே நரை விழுந்தவர்கள் இருப்பார்கள் அது வயசிற்கு வந்த பெரிய மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் கிடைப்பதற்கு மக்கள் இருப்பார்களே சுமந்து இருக்கிறார்கள் அந்த வாழ்கிறார்கள் ஏவுகிறார்கள் விளக்கல்களை தவிர்க்கிறார்கள் மக்களை கண்டால் நீங்கள் கண்ணியூன்றும் அருளை பெ இந்த குறுகிய நேரத்து விவரிப்பதாக இருந்தால் அதற்கு அடுத்த இன்னொரு வெள்ளிக்கிழமை தவ அதனால ஒரே சே சமூகத்தில் வாழ்கின்ற முறை இசகிய வாழ்க்கை நெறிமுறையை நமக்கு கட்டி தந்திருக்கிறது மனிதன் மனிதனுக்கு செய்கிற ஒரு கடமை மனித மனிதனுக்கு செய்கிற ஒரு கடமை வியாழக்கிழமையும் அடியார்களுடைய அமல்கள் வானுலகத்தின் பக்கம் உயர்த்தி காட்டப்படுகிறது அடியார்களுடைய நன்மைகள் அடியார்களுடைய செய்த உலகத்தில் செய்த செயல்பாடுகள் ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு மண்டே ஒவ்வொரு வியாழனும் வானுலகத்தின் பக்கம் உயர்த்த கழுத்திக் காட்டப்படுகிறது அந்த நேரத்திலே மனிதர்களே யார் கிணக்குப்பட்டார்களோ யார் சண்டை அந்த நேரத்திலே யார் பகையோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இருவருடைய நன்மையும் அவருடைய செயல்பாடுகளும் உயர்த்தப்படுவது கிடையாது அவர்கள் இருவரும் அவர்கள் இருவரும் ஒன்று நாயகம் விளக்கப்பட்ட இரண்டு சகோதரர்கள் பிரிந்து வாழ்வார்களா என்றால் அவர்கள் எப்பொழுது இணக்கமாக அவர்கள் எப்பொழுது ஒன்றுபடுவார்களோ அவர்கள் எப்படி ஒற்றுமையாகுவார்களோ அப்பொழுதுதான் அவருடைய நன்மை அதை நீங்கள் தடுத்து வையுங்கள் எப்போ ஒத்துமையாகிறார்கள் என்று பார்ப்போம் என்று அம்மா அவர்கள் விஷயத்தில் தடுத்து வைத்திருக்கிறான் எனவேதான் மனிதன் மனிதனுக்கு தவறு தப்பு செய்து விட்டால் மன்றாடுகிறோம் ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் செய்த துரோகம் இருக்கிறது அல்லவா அநியாயம் இருக்கிறது அல்லவா நாம எவ்வளவுதான் அதெல்லாம் சொதுக்கு முன்னாலியமானிக்கு முன்னால அரப்பா உள்ள முஸ்தரி இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரங்கள் அந்த இடங்களில் இருந்து நாம் எவ்வளவு கொண்டாடினாலும் அது வீணானது சீதவிகள ஏனென்றால் சமகாலத்து எப்படி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருவேளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா சீதவிகள் நல்ல ஒரு பெரிய மனுஷரு ஒரு பெரிய பெரிய ஒரு வயசாரி பாதையில நடந்து போற போற நேரா அவருடைய ஒரு பேரை அவருடைய குடும்பத்துல உள்ள ஒரு சின்னத்துல ஏதோ சாப்பிட்டு அப்போ நம்ம பேர பிள்ளைதானே ஊராம்பிள்ளைக்கு சொல்றது ரொம்ப கஷ்டம் இப்ப இந்த காலத்துல இல்லையா ஊராம்பிள்ளைக்கு சொல்ற குறிக்குதானே அந்த அந்த எண்ணத்துல சொல்ற என்ன மோசமா அந்த ஒன்றும் பெரிய பெரு பெருசு நீ உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பெரிய மழை வாயத்து போனார் சீரவிகளை இந்த காலத்துல தமகால காலத்துல அப்படிதான் இருக்கிறது பழைய காலத்தில் அப்பா அம்மா இருக்கு ஒரு இஸ்லாமிய ஒரு நிகழ்ச்சியின் பக்கம் அப்படி சொன்ன காலம் அந்த காலத்துல இப்பெல்லாம் நம்ம பிள்ளைக்க டிஜிட்டல் மீட்டர்லாம் அவன் காட்டுகிற வித்தையை பார்த்தா சுபகாலம் தான் நாங்கள்லாம் மயங்கி விழுந்து விடுகிறோம் இப்படியான சமகாலத்தில பெரிய மனிதர்களை மதிக்கிற தன்மை எப்படி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்துதான் பார்க்கணும் எல்லாவுடைய நல்லடியார்கள ஒரு பையன் கிளாசுக்கு லேட் ஆகி போன சரியா அவசியிட்டு ஒரு பெரிய மனிதன் அதனால தான் நானும் கிளாசு கொஞ்சம் ஆகி வந்த சொன்ன உடனே அந்த வாத்தியார் பார்த்தார் சுபா நல்லா வீட்டுல மவுத்து முழுந்தும் ஒரு மௌத்து வந்து இருக்கு ஒரு இழப்பு வந்து பாத்துட்டு தான் வந்துருவான்னு சொன்னி போனா நல்லா வாத்தியாரு வாய்ப்பு போனார் ஏ எந்த பெரிய மனுஷர மவுத்து சொன்னாரோ அந்த பெரியார் தோட்டம் தோட்டத்துல வீட்டு தோட்டத்துல ஏதோ மங்காயிரு ikr vaathiyara inda periya mariya kandad odane avan mariye alichu pona subhanallah appu rendu pera en pesikodra ennaenga innikum ninga motril la sonna avanga peren avanga payya appu sonna odane anda periya sonnara illaye valamaiya randu manikku moonu manikku varaven idhey 11 manikaye vandtaan 12 thatikaye vandtaan நான் கேட்டேன் ஏவாப்பா கிளாஸ் நேரத்துல விட்டுட்டாங்கல்ல சொன்ன உடனே இல்ல பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சேத்து போயிட்டாரு அதனால அதான் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்கன்னு சொல்லி நீங்க அமைக்கலையே அவன் சொன்னா அப்படின்னு சொன்னாராம் இதெல்லாம் நாங்க படிக்கிற விஷயங்கள் அப்ப சமகால அறிஞர்களை பெரியவர்களை மதிக்கிற தன்மை தெரியுமா நோக்கி போனார்கள் நோக்கி போனான் போன அந்த இரவு அங்கே இமாம் அவர்கள் அவர்கள் இமாம் வேலை வந்தது தொழுகையை தொழில்ப்பதற்காக இமாமத்துடைய பொறுப்பைல்ல மக்கள் சாப்பினாங்க இன்னைக்கு நீங்க இமாம செய்ய செய்ய அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் பார்த்துக் கொண்டு இருக்கிறாங்க கொள்கைகள் மக்கள் வந்துட்டாங்க நீங்க பஜருடைய தொழுகையில குழுத்த ஓத சொல்ற நீங்க ஏங்க நீங்க இன்னைக்கு ஓதல்ல அப்படி சொன்ன உடனே இமாம் ஷாபி ரஹமோல்ல அவர்கள் மறந்தில் போயிட்டு அப்படியா சொன்னாங்க நான் விட்டுவிட்டு இந்த உஸ்தாவுடைய வார்த்தையை நான் கண்ணியப்படுத்தும் முகமாக இந்த வேலையை நான் செய்தேன் அது மாத்திரமல்ல பஜிலுடைய தொழுகையில சுபகுடைய தொழுகையில குநூத்து ஓடுகிறது வந்து நாங்கள் நீங்க உணவாக்கே படித்துக் கொள்ளுங்க அதை தொழுகிற அந்த குறுப்பை தெரிந்து கொண்டு விட்டாலும் கூட அனுமதி தந்திருந்த அவசியம் கிடையவே கிடையாது பகுதிகளில் ஆனாலும் இன்றைய காலத்திலே பெரிய மனிதர்களை நாம் எப்படி கண்ணியோம் என்பதை தடவை நமக்கு அரணாக விட்டு சென்றவர்கள் தெரியுமா அழகூட்டக்கூடிய நட்சத்திரத்தினால் நட்சத்திரம் அழகும் பெருகிவிடும் வானம் மக்களுக்கு உள்ளத்தில் வந்துடும் எனவே வானத்தில் நட்சத்திரானத்தின் அமாயந்த சொத்துக்கள் போலுல் நாயகம் அவருடைய கட்டி தந்திருக்கிறார் மனத்துள்ள இருக்கிறார்களேமத்தின் அமானத்துடைய காவலர்கள் இந்த இரண்டுக்கும் அரணாக சகாபாக்களை தான் சாதாரணமானவர்கள் அல்ல ஏனென்றால் என் ஆயாக சொல்லுகிறேன் சொல்லப்பட்ட என்ன செய்கிறீர்கள் அண்ணாவுடைய பாதையிலே இரவும் பகலும் இரவும் பகலும் அள்ளி அள்ளி என்ன செய்தாக தர்மம் செய்கிறீர்கள் அப்படி நீங்கள் தர்மம் செய்தாலும் சொன்னார்கள் அப்படி என்றால் சாதாரணமானவர்கள் ஒரு நாள் எங்கள் நாயகம் வசல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றுல இடுப்பு பகுதியிலே கொஞ்சம் பணிந்திருந்தது கால் பகுதியில் கழந்தை காலுக்கு மேல கண்மணி நாயகத்துடைய அந்த ஆடை கொஞ்சம் உயர்ந்திருந்தது அவங்க மேல போட்டிருந்த ஜுப்பா மாதிரி உள்ள அவங்களோட அந்த மேல் ஆடையும் வருகன் தெரியுமா கரண்ட மேல்தன்னுடைய ஆடையை கொஞ்சம் கீழே பணித்துக் கொண்டார்கள் திருப்புக்கு பணிந்திருந்த அந்த ஆடையை கொஞ்சம் உணர்த்தி கொண்டார்கள் சரிந்திருந்த மேல் சட்டையையும் சரி செய்து கொண்டார்கள் தள்ளவாகு வலகி வசல் அவர்கள் மருமகனை பார்த்து இப்படி செய்தார்கள் சரியா உடனே அவர் சித்திக்கிறது எல்லாத்தார்கள் மனசில் ஒன்னு பட்டிச்சு நாமும் முன்னால் இருக்கிற நேரம் நாயகம் அவங்க இப்படி இருந்தாங்க மருமகனார் வந்த உடனே என்ன பொண்ணு பொண்ணு கொடுத்திருந்தா பொண்ணு விட்டாலும் நெல்லடிகார்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் கருத்து எனக்கு முன்னால நீங்க நான் உங்காளி நண்பன் கூட்டாளி அப்படிதானுங்க உறவுக்காரன் பாருங்க ஆயுதத்திற்கு அதான் உணவு கூட போட்டோம் என்பதை கூட போட்டவன அடுத்த நிமிஷம் கூட்டாளி வந்துடுறான் காரணம் எப்படி இருக்க முடியும் ஆனால் வரும் சமயத்தில் யாதத்தில் ஒரு ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டு தான் உஸ்மான் ரவி முன்னால வருவார்கள் மலக்குகளே ஒரு ஜீவனை நானும் கண்ணியப்படுத்த கூடாதான் அவர்கள் எழுதுகிறார்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் ஒரு மனிதர் வருவார் அவருக்குள்ளிதத்தும் அவருக்கு வயசான ஒரு உமா இருக்கிறார் வயசான ஒரு உமா இருக்கிறாங்க அந்த உமாவுக்கு அவங்க செஞ்சமத்து ஒரு அளவுக்கு அவருடைய வளர்ந்துடைய முழங்கை பகுதிக்கு மேல அவருக்கு ஆரியே ஒரு அடையாளம் இருக்கும் அது வெள்ளையாக இருக்கும் என்பதை அவர்கள் அவரை பாட்டிய அடையாளம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொன்னா நீங்க மிக சக்தி வாய்ந்தது என்று அவர்கள் தனக்கு பின்னால வரப்போகின்ற தாவியங்களிலே சிறந்த ஒரு மனிதராக இருக்கின்ற அவர்களை சொல்லி நாயகம் கூட இன்னும் அளித்துக் கொண்டிருக்கிறது முடிவுதான் நல்லதான் என்பது ஒரு <democrats> கண்ணணி நாயகத்து மேடையை வைத்து அதற்கு மேலால் தான் பல படிகளை வைத்து நின்பரை அமைத்தார்கள் அவர்கள் கால் பதித்த இடத்திலே நான் கால் வைப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை அருகே அற்றவன் என்கிற கருத்திலே அவர்கள் நாயகம் மேடைக்கு மேலால் பல படிகளை வைத்து அந்த மின்பரை அமைத்தார்கள் அதுதான் இப்பொழுது நமக்கு முன்னால் காட்சியளித்துக் கொண்டிருக்கிற மின்பர் மேடை தலதாகி அவர்கள் அந்த மின்பர் மேடை பகுதிக்குள் தான் இருக்கிறது மசித நபைக்கு போன பாருங்க அந்த மின்பருக்குள்ளே உள்பகுதியை பாருங்க அந்த உள்பகுதி நல்லம் என்ன உஸ்மான் அவர்கள் முடிச்சுக்கொள்வோம் அலி கதிக நாயகம் மாயகன் சொல்லாகுகி வசல்லம் அவர்களுக்கு ரொம்ப உபகாரம் செய்த ஒரு பெண்மணிதான் பாக்கிமா அவர்கள் வீட்டில் இருக்கிற சமயத்தில் வருகிறார் என்று அவரு கணவன்மார்களும் குடும்பம் அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்கள் மூன்று பேர்கள் முதலாவது சார்ந்த பெண் இவர்களுக்கு மன்னர் அவர்கள் அதாவது முஸரிவா முடையிலே இருக்கக்கூடிய வாஜி சுபைதா என்கிற ஒரு பெரிய கால்வாய் இருக்கு முடியும் அந்த மலை பாறைகள் போட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதான் அந்த சுபைதா நாய் அவர்கள் போட்ட அந்த கால்வாய் அந்த சுபைதா என்கிற அம்மையா அவர்களும் அவரும் கண்ணியர்கள் என்று நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த பாத்திமா என்கிற உங்க கண்மணி நாயகம் அவர்களுடைய ஐம்பத்தி ஆறாவது வயசில் அந்த தாயார் மரணமான அந்த தாய்க்கு தெரியுமா சொன்னாங்க போல பக்கத்து காலத்திலே உமா ஒரு என்ன தெரியுமா சொன்னாங்க எங்கட பெரியப்பா தூத்தாதிவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட பிள்ளையெல்லாம் கிடைக்கும் எனக்குலையில உனாந்த எனக்கு உபகாரம் செஞ்சாங்க ஜனாதித்தவர்கள் தான் தொழில் வசதிகள் அப்படி தொழில் சமயத்தில் அண்மணி நாயகம் வசவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா கபர் கப்பர தஸ்ஸல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் ஸலாதன் லம் யுஸ்ல்லி அலா ஹதின் கபலஹா இந்த மாதிரி ரசூலுல்லாஹி அங்கோட வாழ்க்கையில நானாக தொழுகையை தொழிக்கவே தொழவித்தவேக் கூடியா ரசூலுல்லாஹி அங்க அந்த மாதிரி தொழுகையை அங்கோட வாழ்க்கையில தொழவித்தவேக் கூடியானே ஏ எப்படி தொழவிச்சாங்க கப்பர அலைகா அர் பகீன நத்ரக்ரீரத்த சுப்ஹானல்லாஹ் நாஃப்தி தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த 40 தடவை தக்பீர் சொன்னாங்க நாமெல்லாம் ஜனாததுளைக்கு 40 தக்பீர்னு சொல்றோம். 40 தான் தக்பீர். அத சரியா. அத மார்க்கம். அது மேல நான் கூட்டை ஏலாம். பாப்பா மிச்சனாரா வாந்திப்பிட்டாரு. எக்ஸ்ட்ரா ஒண்ணு செஞ்சி அனுப்பி போன்னு சொல்லி அப்படியே கூட்டை முடியாது. சரியா? 40 தக்பீர் தான் சரியானது சொல்லி இருக்குது. ஆனால் சாரியான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பர 40 தக்பீர். நாம் பொலி அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்கொரு தக்பீர் சொன்னார்கள். அம்மார் இப்னு ஆசீப் அஸ்ஸி رضی الله تعالی கேக்குறாங்க. யா ரசூலல்லாஹ் ீங்களம் தொழுகைக்காக மக்களை தப்புக்கு ஒன்று கூட்டுவதற்கு நான் திரும்பும் பொழுது நான் பார்த்தேன் தொள்கைக்காக வேண்டி வானுலகத்திலிருந்து மலக்குகள் நாற்பது சப்பா இருப்பதை நாம் பார்த்துதான் ஒவ்வொரு சமூகத்தில் வாழ்கின்ற பெரியவர்கள் நல்ல அரசியல் தலைவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற பெரிய மனிதர்கள் பொறுப்புதாரிகள் பாடசாலை அதிபர்கள் நம்ம குடும்பத்தில் வாழ்கின்ற மூத்த மனிதர்கள் இவர்களை நாம் பெரிய கிடைப்பதாக அன்பையும் நம் அனைவரையும் கமுல் செய்வாயாக உலமாக்கல் பெரிய மனிதர்களுடைய துவாவுடைய